விளங்குபவர் அவரை வணங்கக்கூடிய அனைவரும் தினப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறோம் பகவான் லோகத்தை ரட்சிப்பதற்காக பகவான் லோகத்தை ஆட்சி புரிவதற்காக விஷக்சேனரை சேனாபதி ஆழ்வான் வைத்திருக்கிறார் சேனாபதி ஆழ்வான் நித்திய சூரிகளுக்குள்ளே முதன்மை பெற்றவர் அவரை போலவே ஆதிசேஷன் கருடன் ஆகிய கோட்டானு கோடி நிச்சசூரிகள் உலர் அவர்களெல்லாம் ஒரு நாள் சம்சார சம்பந்தமே அற்றவர்கள் நிச்சசூரிகள் மட்டும்தான் வைகுந்தத்தில் இருப்பவர்களா இல்லை முக்தாத்மாக்கள் எண்ணிறந்தவர்கள் உலர் முக்தன் முக்தன் என்னால் பல பல பிறவிகள் காலத்துக்கு சம்சாரத்தில் திறந்துவிட்டு பகவானிடத்தில் சரணாகிதி புரிந்து அவன் அருளாலே ஒரு நாள் முக்தி அடைந்திருப்பவன் அவனை முக்தாத்மானு சொல்லுகிறோம் ஆனால் அங்கு சென்று சேர்ந்த விற்பாடு முக்தர்களுக்கும் நித்தர்களுக்கும் பெருமான் வேறுபாடு பாராட்டுவதில்லை அனைவரும் அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார்கள் அனைவருக்கும் அதே ஞானம் அனைவருக்கும் அதே சக்தி அனைவருக்கும் அதே தொண்டு இப்படியாகத்தான் வைகுந்தத்தின் நல்வாழ்க்க உள்ளது ஆக நித்தியசூரிகள் வந்து சேர்ந்திருக்கிற முக்தாத்மாக்கள் இன்ன அங்கு போகாமல் இருக்கக்கூடிய பத்தாத்மாக்கள் இந்த லோகத்தில் சம்சாரத்தில் இருக்கும் நான் சம்சாரம்னு சொல்றதும் பத்தாத்மாக்கள்னு சொல்றதும் பிரம்மாவான நான்முக தொடங்கி ஒரு சின்ன ஈ எரும்பு எலி வரை அனைவரும் பத்தாத்மாக்கள் தான் ஓ இந்திரன்னா ரொம்ப வசந்தவர் முக்தன் பிரம்மனா உயர்ந்தவர் முக்தன் என்று இவர்கள் அனைவருமே பத்தாத்மாக்கள் தெளிவுபடுத்துகிறார் சென்றாலும் அர்ஜுனா திரும்ப திரும்ப பூலோகத்துக்கு வருகிறாய் ஆனால் இத தாண்டி என் லோகமான வைகுந்தத்தை அடைந்து விட்டால் நீ திரும்ப பிறப்பதில்லை பிறப்பு இறப்பு மூப்பு பசி தாகம் ஆகிய அனைத்தும் ஒழிந்து போகின்றன இது கண்ணன் கீதையில சொல்லியிருக்கிறது அப்ப மூன்று வித ஆத்மாக்கள் பத்தர்கள் முக்தர்கள் நித்தியர்கள் இவ் ஆத்ம வர்க்கத்துக்கு கீழே இருக்கிறது அறிவச்சவை ஜட பொருட்கள் ஞானசூன்யமான அசித்துக்கள் வர்க்கத்துக்கு மேல இருக்கிறவர் ஞானமே வழிவடுத்த அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய பரமாத்மாவான திருமால் அப்ப பத்தாத்மாக்கள் முக்தாத்மாக்கள் நித்யாத்மாக்கள் ஆத்மாக்கள் எத்தனை வகைன்னு பார்த்தா மூணு தத்துவங்கள் எத்தனைன்னு பார்த்தா அசிது சித்து ஈஸ்வரன் என்று மறுபடியும் மூணு இப்படி மூன்று மூன்றாக இந்த சம்பிரதாயத்தில் எத்தனையோ சொல்லப்பட்டுள்ளன ஏன் வேதத்துக்கே திரையி என்கிற பேருண்டு அத்தையும் மூன்று பங்காக பிரிக்கிறார்கள் இப்ப வீரரும் கிருத்தராஸ்டனுக்கு பல மூன்றுகளை எடுத்து கொண்டு வருகிறார் அதில் தற்போது நாம் அடுத்த மூன்று என்னன்னு பார்ப்போம் ஹரணஞ்ச பரஸ்வானம் பரதார அபிமர்சனம் சுகிருத பரித்தியாக இந்த மூன்று குற்றங்கள் இருக்குமென்றால் நம்மிடத்தில் மூன்று விஷயங்கள் க்ஷீணித்து கொண்டே போகும் தேய்ந்து கொண்டே போகும் கயாவகாகன்னா தேய்ச்சே போகும் அழிஞ்சுண்டே போகும் எந்த மூணு நம்மிடத்திலிருந்து அழியுமா ஆயுசு தர்மம் கீர்த்தி இந்த மூணு ஒத்தத்தனுக்கு வளரணும் மூலியம் ஆயுசு நன்கு வளர வேண்டும் அவனுடைய தர்ம சிந்தனை தர்ம காரியங்கள் வளர வேண்டும் கீர்த்திங்கிற புகழ் பரவ வேண்டும் ஆனா இந்த மூணுக்கு ஆபத்து உண்டு இந்த மூணுமே குறைய ஆரம்பிக்கும் எப்போதென்றால் வேறொரு மூணு இப்ப சொல்லப்பட இந்த மூணு வந்தது அந்த மூணு குறைஞ்சிட்டே போகும் இப்ப அந்த குறைக்கிற மூணு எதுன்னு பார்ப்போம் பிறருடைய பொருளை நாம் ஆசைப்பட்டு அபகரிப்பது இன்னொருத்தருடைய பொருள் நம்மது அல்ல ஆனால் எதை என்னதுன்னு நினைத்தாலும் அதுக்கு மமகாரம் சொல்வார்கள் மம என்னுடையது என்னுடையது எதுவும் என்னுடையது அல்ல ஆனா அனைத்தையும் என்னுடையதுன்னு நினைக்கிறேன் அப்ப பிறர் பொருளை நம்மதுன்னு நினைத்தால் மமகாரம் அது பெருங்குற்றம் ஹரணஞ்ச பரஸ்வானம் பரதார அபிமரிசனம் பொருள் மட்டுமல்ல மனைவியை ஏறத்தும் பார்த்தாலும் அது இரண்டாவது பெருங்குற்றம் பிறர் பொருளையும் நமதென்னு நினைக்கக்கூடாது மனைவிடத்தே மனம் மொழி மெய் ஆகிய எவற்றாலும் தவறான எண்ணத்தோட பேசுவதோ நினைப்பதோ தீண்டுவதோ ஒரு நாளும் கூடாது அடுத்து மூணாவது சொல்றார் சுகர்தரித்தியாக நமக்கு மிக நெருங்கிய நமக்கு நன்மையை நினைப்பவன் சுகிருது அப்படி இருக்கிறவனை விட்டு விலகிவிடவே கூடாது நம்முடைய நண்பனை விட்டு விலகி விட்டாலோ மாற்றான் மனைவியை நினைத்தாலோ இன்னொத்தருடைய பொருளை நம்மதுன்னு கொண்டாலோ இந்த மூன்று என்ன செய்யும் ஆயுஷையும் தர்மத்தையும் கீர்த்தியையும் கைத்துக்கொண்டே போகும் அப்ப இந்த மூணுன்னு நல்லா இருக்கணும்னா அந்த மூணு அந்த மூணு வேண்டாம் என்ற ஒரு மூன்றை பத்தி இப்ப சொல்றார் ரெண்டு ரெண்டா கீழே பார்த்துட்டோம் இப்ப மூணு மூணா சில வர அப்புறம் நம்ம கடைசியில் டெஸ்ட் வைக்க வேண்டியதுதான் டிஸ்ட் வன வைக்கலாமா இப்போ மூணு முடிய போகிறது நாலு முடிய போகிறது அஞ்சு முடிய போகிறது ஆறு முடிய போறது பத்து வரைக்கும் சொல்ல போறாரு சொல்லி முடிச்ச பரவான் தான் நம்ம வச்சுக்கலாம் என்னென்னது சட்டு சட் இந்த மூணு என்ன அந்த என்ன அந்த ஆறு என்னென்ன அப்ப தவிப்போம் ஓ அப்போ ஏதோ மூணு நாலு அஞ்சுன்னு கேட்டுட்டோம் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா அப்போ தெரியாமலே போடுத்து பயப்பட வேண்டாம் எந்த கேள்வியும் கேட்கறதா இல்ல மேலே இங்கே கேள்வி நிகழ்ச்சி அல்ல இது இந்த நிகழ்ச்சி புரிஞ்சிண்டு கடைப்பிடிப்பதற்காகவே தவிர வெறும் காம்படிஷனுக்காகவோ நடத்திட்டு இருக்கும் எந்த சாஸ்திரமும் ஒப்புவித்தலுக்காகவோ கேள்வி பதிலுக்காகவோ ஏற்பட்டது அல்ல அது ஞாபகத்தில் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பரீட்சை பண்ணி பார்த்துக்கலாமே தவிர மற்றபடி அதை நல்லா யோசித்து யோசித்து நாம் கடைப்பிடிக்க வேண்டும் ஒழுக்கத்தோடு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனையுமே எழுதி வச்சிருக்காரு இப்ப பார்ப்போம் ஹரணஞ்ச பரஸ்வானாம் இன்னொருத்தருடைய பொருளை நம்மதென்னு நினைப்பது இத கண்ணன் கூடவே கூடாதுன்றார் மமகார தியாகம் மமக்காரத் தியாகம் என்னது இந்த லோகத்துல எது உள்ளது ஏன் இல்லையா சுவாமி ஏன் வீடு என்னுடைய காரு என்னுடைய பங்களா என்னுடைய டேபிள் என்னுடைய வேஷ்டி அவாவா சேர மாட்டா என்னோட சேர் என்னோட படுக்கை அந்த படுக்கையில படுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும் இது எம் பிரீஃப் கேஸ் இத கையில எடுத்துட்டா தான் போகவே வரும் இது எம் புஸ்தகம் சட்டுன்னு அடியுத்த வேற ஒரு மகாபாரத புஸ்தகம் இதர நீதி கட்டத்தை கொடுத்து இத வச்சு சொல்றேன் அப்படின்னு பார்த்து சொன்னா தான் ஆஃபர் இருக்கும் நித்தப்படி ராமாயணம் ஒரு சர்க்கம் வாசிக்கிறேன் எங்கயோ ஊருக்கு போனேன் என் புத்தகத்தை மறந்து வச்சுட்டு போயிட்டேன் எந்த வீட்டுல தங்கி இருக்கேனோ அவர் புத்தகம் கொடுத்தார் வாசி மேனு டூ ஒண்ணு இல்ல அதே ஸ்லோகங்கள் தான் இருக்கு போறது வாசிக்கலாமாண்ணா அதே நம்ம சாமி என் புத்தகத்தை வச்சுன்னு படிக்கிற ஆஃபர் இல்லை அப்ப எவ்வளவு சின்ன விஷயத்தில இருந்து எத்தனை பெரிய விஷயம் வரைக்கும் என்னது என்னது என்னதுன்னு நினைக்கிற மூலியம் அந்த என்னது நினைத்தல் அதுவும் பிறர் பொருளை நினைத்தல் என் பொருளையே என்னதுன்னு நினைக்க கூடாதுன்னு எந்த பொருளும் தோகத்தில் இல்லை அனைத்தும் பகவானுடைய சொத்து போனா போறது நாம சம்பாதிச்சோம் நாம வேலை கொடுத்தோம் நாம வாங்கியிருக்கோம் நாம வச்சுக்கிறோம் ஆனா இன்னொத்தருடைய பொருளுக்கு ஆசைப்பட போனால் அது எவ்வளவு பெரிய குற்றம் ஜனகன் ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஸ்லோகம் சொல்லி சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் இயம் சீதா மமசூதா சகதர்ம சரீட்டவன் नाम அவர் விசாரித்து கொண்டார் எந்த மமகாரமுமே இவனுக்கு கிடையாது என்னதுன்னு எதையுமே ஜனகன் நினைக்க மாட்டானே ஜனகன் யாக்யவல்யரிடத்திலே பாடம் படிக்கிறார் அவர் பெரிய ரிஷி ரிஷியின் இடத்திலே உட்கான் பாடம் படிச்சிருக்கார் அப்போ ஜனகன் வந்தா தான் பாடத்தையே ரிஷி தொடங்குவார் இது மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் உள்ளூர நெருடல் அவர் ஏதோ பெரிய ராஜா கொடுக்கல் வாங்கல் இருக்கும் போல் இருக்கு அதனாலதான் நம்ம குரு அவர் வந்தா தான் பாட ஆரம்பிக்கிறார் நம்மளெல்லாம் கண்டுக்கிறாரா அப்படின்னு மற்ற ரிஷிகள் நினைச்சிட்டு இருந்திருக்கா இவாளுக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு ஆச்சாரியனுக்கு எண்ணம் ஆனால் ஒரு நாள் பாடம் நடந்துருக்காச்சு தன்னுடைய யோக பிரபாவத்தாலே மிச்சிலா தேசம் பற்றி எரிகிறா போலே காட்டினார் திகு திகுனு உண்மையில யோகத்தினால மாயினால காட்டினார் எல்லா ரிஷியும் காணும் காணும்னு ஓடிட்டாத்து ஓடி போனே இன்னைக்கு எல்லாரும் தான் உனக்கு என்ன தொலைஞ்சிருக்கும் ஒரு ஜோடி பூனல் இன்னொரு ரிஷி ஓடினாரு என்ன தொலைச்சிருப்பார் ஒரு மர கமண்டலம் இன்னொரு ரிஷி என்ன தொலைச்சிருக்கலாம் ஒரு மான் தோல் இவ்வளவு தானே நெஞ்சு போனா உங்களுக்கு தொலைஞ்சிருக்க போறது ராஜ்யமே படுத்தேன் அரசி எரியு தெரியாமல் அசையாமல் அமர்ந்திருக்கிறான் ஏன்னு ஜனகனை கேளுங்கோள் அப்ப ஜனகன் பதில் சொல்றார் ரெண்டு விஷயத்தினால உட்காந்துருந்தேன் ஒன்னு எது எரிந்தாலும் ஆத்மா எரியாதுன்னு எனக்கு தெரியும் மற்றொன்று எதுவும் என்னது அல்ல அனைத்தும் பகவான் தெரியும் உண்மையில் அது எரிந்திருந்தால் என் உள்ளத்தில் உண்மைன்னு பட்டிருக்கும் உடனே எழுந்திருந்து போய் அதை காப்பாத்திருப்பேன் எப்ப இப்ப மற்ற பேர்லாம் ஏன் ஓடுறாள்னா எல்லாம் நம்புது என்ன நம்புது என்ன போடுமோ என்ன போடுமோ அந்த அளவுக்கு ஜனகன் நல்ல ஜானி பரம வைராக்கியம் கொண்டவன் அப்படி எதுவும் தன்னதெல்லாம் நினைக்கிற ஜனகன் கூட இந்த சீதையை பார்த்த உடனே என் சீதை எம் சீதா மமசூதா சொல்லலாமா அவங்களுக்குதான் எதுலையுமே மமக்காரம் கிடையாது இந்த இடத்துல மட்டும் மமக்காரம் வந்து விடலாமா என்னுடையவள்னு சொல்லிருக்கலாமான்னா ரொம்ப அழகா சொல்றார் எத்த இல்லைன்னு சொறந்திருந்தாலும் சீதையை மட்டும் ஒருத்தன் பார்த்து அவருடைய கல்யாண குணங்கள் அவருடைய ஒழுக்கம் இதை நினைத்தவன் யாரா இருந்தாலும் இவை என் பொண்ணும் அப்படின்னு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுவாளாம் என்னுடையதுன்னு சொல்லிக்கிறது தப்பில்லை ஆனா எதை சொல்லிக்கிறோங்கிறது முக்கியம் கண்ட கண்ட விஷயத்த என்னோடதுன்னு சொல்லிக்கூடாது எங்க பெருமாள் எங்க தாயார் எங்க ஆழ்வார் எங்க ஆச்சாரியன் ஒன்னும் தப்பு அந்த அபிமானம் இருக்கலாம் அதே அபிமானம் இப்ப நம்ம தமிழகம் நம்ம பாரத நம்ம தமிழ் மொழி நம்முடைய பாசரங்கள் இதுல அபிமானம் இருக்கலாம் ஆனா அதனால இன்னொத்தரோட விரோதத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது அவனவன் எதற்குரியவனோ அதுல அபிமானம் இருக்க வேண்டிதானே அப்ப ஒரு பக்கத்தில் மற்ற பேரு என்னோடது இல்லே என்னும் புரிஞ்சுக்கணும் மற்றொரு பக்கத்தில் எதுல அபிமானம் இருக்கணுமோ எந்த உயர்ந்த விஷயத்துல நம்மதுன்னு நினைக்கணுமோ அதை கண்டிப்பா நினைக்கத்தானே வரணும் இந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ எத முக்கியமா என்னதுன்னு நினைக்க கூடாது எது புரட்டியாரு நம்மதுன்னு சொன்னேன் நாங்க என்ன வீடு வீடா போறச்சே திருடினு வந்துடுறோம் ஒண்ணுதுன்னு நினைக்காதுன்னு நினைக்காது என்ன சட்டனும் கோபம் வந்துடும் சொல்லணும் சொல்லிட்டு இருக்காரு நாங்க ஒண்ணு யாரையும் என்னதுன்னு நினைச்சது இல்ல நினைக்கிறோம் அவர் எதை தெரியுமா சொல்றார் மேலெழுந்த வாரியா இன்னொருத்தருடைய பேனா என்னதுன்னு சொல்றது இன்னொருத்தருடைய அட்டிகை என்னோடன்னு சொல்றது இத பத்தி அவர் சொல்லல ஓரொரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவனுடைய சொத்து அப்படி இருக்கிறச்சே இந்த ஜீவாத்மா நான் ஸ்வதந்திரன் நான் ஸ்ரீ நான் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன் சொத்தை நம்மது நினைப்பது சிந்தேன கருத்தம் பாபம் ஆத்மாபஹாரினானு மகாபாரதத்தால் அழகான ஸ்லோகம் பிள்ள பெருமாள் ஐயங்கார் பெருமாளை பார்த்து விசாரிக்கிறார் கண்ணனே உன்னை எல்லாரும் கல்வா கல்வான்னு கூப்பிடுறாளே உன் சொத்தான வெண்ணயம் நீ சாப்பிட்டதுக்கு எதுக்கு உனக்கு திருட்டு பட்டம் ஆனா உன் மேல கல்வன் யாரு தெரியுமா உனக்கு சொத்தாக இருக்கிற இந்த ஜீவாத்மாவை என்னது என்னது நான் நான் நினைத்தேன் அல்லவா அதுனா பெருங் கள்ளத்தனம் நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் பிறர் நண்பொருள் பொருள்னா அசிசு நண்பொருள்னா ஜீவாத்மா எவ்வளவு உயர்ந்தவர் பிறர் நண்பொருள் பருமானுக்கு சொத்தாக இருக்கிற இந்த ஜீவாத்மா அதை போய் நம்மதுன்னு நினைக்கிற முல்லயோ யாரு கிட்ட களவாடுறோம் ராஜா அரண்மனையில திருடினா எவ்வளவு பெரிய குற்றம்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப பகவான் இடத்திலேயே நம்ம திருட்டோம் எதை திருடுறோம் வைக்க போற இல்ல புல்லு கட்ட இல்ல ஆத்மாங்கிற மிக உயர்ந்த ரத்தனத்தை அப்ப திருடப்பட்ட வஸ்து ரொம்ப வசந்தது திருட்டு கொடுத்தவர் ரொம்ப பெரியவர் அப்ப எவ்வளவு பெரிய தண்டனை ஆத்மா அபகாரம் அவனதான ஆத்மாவை நம்மதுன்னு நினைத்து செருக்கி திரிந்தால் அதை போல மற்றொரு குற்றம் அது அனைத்தையும் கடுக்கும் எப்படி ஆத்மா குற்றமோ பிறர் பொருளை நம்ம திரு நினைப்பது குற்றமோ அத போல் பிறர் தாரத்தை நம்ம திரு நினைப்பதோ அப்படி சொல்லுவா இல்லை நூத்தர் மனைவி நாங்க ஒண்ணு களவாடி போக இல்லையா மட்டும் இங்க மனத்தால் தவறாக எண்ணுவதோ வாயால் ஓரிரு வார்த்தைகள் அவர்களிடத்தில் என்ன பேசக்கூடாதோ அப்படி பேசி சற்று சந்தோஷப்படுவதோ பல பார்த்தோம் கொஞ்சம் பொது இடத்துல வந்துட்டோம்னு விட்டால் ஆங்காங்கு உட்கார்ந்துப்பா ஏதோ கொஞ்சம் பேர விரசமான பேச்சுக்கள் பேசுவா அத போல பேசு திருப்தி அடைவா இதெல்லாமே பெருங்குற்றம் பேசினு சொல்லவே கூட மொழி மெய் ஆகிய மூன்று ஆளும் பிறன்மனை விளைதல் கூடாது இந்த விஷயத்த ராமன் தான் எக்ஸிபிட்டே பண்ணி காண்டினாரா ராமஹா பரதாராஞ்ச சக்குமின பசதி ராமன் பிறருடைய மனைவியை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார் இது தாரை ரொம்ப தூரம் கொண்டாடுறா ராமனேந்திரிய உனக்கு என்ன புலன்களை நீ வென்றிருக்கிறாய் தெரியுமா தாரை பேரழகியான் ராமன் அந்த தாரைய பார்த்துட்டு தவிர ஒரு பொம்மையை பார்க்கறாப்புல பார்த்தான் ஒரு பெண்ணை பார்த்தாப்புல கூட பார்த்தது கிடையாது அப்ப பிறர் பொருளுக்கும் அப்படி ஆசைப்படக்கூடாது பிறன் மனைவிய மனத்தால் நினைப்பதும் கூடாது நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன் சுகுறுத்து தாரு பகவான் சுகிருதம் சர்வபூதானு கண்ணனை சொல்றார் பெருமாள் நமக்கு நல்லது நினைக்கிற நண்பனை விட்டு விடுதல் இந்த மூணும் பெருங்குற்றம் ஆயுஷையும் விலகி இருப்பீர் என்று சொல்லுகிறார் மேலும் இந்த விதூர நீதி ஆடியோஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி